ஸ்ரீ குருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பிலே ஸ்ராத்தங்கள் ஸ்ராத்திலே நாம் சொல்லக்கூடியதான ஒவ்வொரு மந்திரங்களுடைய அர்த்தத்தையும் விரிவாக பார்த்துன்னு வரும் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சரித்திரத்தை பார்த்துன்னு வரோம் பிரம்மபுராணத்திலிருந்து அப்படி பித்திருக்கள் கோகாங்கிற நதியிலே மூழ்கி அடியில் உள்ள கல்லுகளுக்கு இடுக்கலை ஒளிஞ்சின்னு இருக்கா இராட்சசர்களுக்கு பயந்து அந்த ஸ்திதியில் ஒரே பசி பித்திருக்களுக்கு அப்படி எப்படி இந்த ஒரு சிரமத்திலிருந்து நாம் மீண்டு வர்றதுன்னு யோஜனை பண்ணி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுற பித்திருக்கள் ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரம் நாலே ஸ்லோகம்தான் இந்த ரொம்ப பலனை கொடுக்கறது அப்படின்னு பிரம்மபுராணம் நமக்கு காட்டுறது வியாசாச்சாரியார் சொல்கிற பொழுது ஜாதகத்தில் பிதிருதோஷம் பித்திருசாபம் இவைகள்லாம் இருந்ததானா குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கிறது குறைஞ்சி போயிடும் கலகம் ஏற்படும் தம்பதிகளுக்குள்ள அந்யோன்யம் இல்லாமல் இருக்கும் சண்டை வரும் இதெல்லாம் போகிறதுக்கு இந்த பித்திருதினம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அமாவாஸ்யா அல்லது ஸ்ராத்த தினம் இந்த மகாலயபக்ஷம் இந்தமாதிரி இந்த ஸ்தோத்திரத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷம்னு வியாசாச்சாரியால் சொல்கிற ஏவம் மயோக்தம் வரதவிஷ்ணோ கோகா முகே திவ்ய வராஹரூபம் ஸ்ருத்வானரஸ்தியமலோவிபாப்மா தசாஸ்வமேதேஷ்டிஃபலம் லபேதா அப்படி பகவான் வராஹாவதாரம் எடுக்கிறதுக்கு ஹேத்துவாக இருந்த இந்த ஸ்தோத்திரத்தை யாரெல்லாம் நினச்சிக்கிறாலோ அல்லது யாரெல்லாம் சொல்கிறாலோ அல்லது யாரெல்லாம் சொல்ல சொல்லி கேட்குறாளோ அவர்களுக்கு வரதனான பகவான் விஷ்ணுவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கிறது சுருத்வா நரகா தெக்தலஹா என்ன பாபம் இருந்தாலும் அது போயிடுறது தெக்தலஹான்னா மனசில் என்ன விதமான சிரமங்கள் இருந்தாலும் போயிடுறது மனசு சுத்தி கிடைக்கிறது விபாப்மா பாபமே இல்லாதவனாக ஆயிடுறான் சுத்தனாக ஆறான் தசாஸ்வமேதேஷ்டி ஃபலம் லபேதா அஸ்வமேதம்னு ஒரு யாகம் அது கலியிலே செய்யக்கூடிய யாகம் இல்லை கலியிலே செய்ய முடியாது இந்த ஸ்தோத்திரத்தை யார் சொல்கிறானோ இந்த அஸ்வமேத யாகம் பண்ணின ஃபலம் கிடைக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் அப்படி ரொம்ப உயர்ந்த ஸ்தோத்திரம் இது அப்படின்னு வியாசாச்சாரியர் சொல்லிவிட்டு எப்படி பிதற்கள் ஸ்தோத்திரம் பண்ணினான்னு அந்த ஸ்தோத்திரத்தையும் நமக்கு காண்பிக்கிறார் பிதரஹா ஊச்சுஹூ பிதற்கள் எல்லோருமாக சேர்ந்து பகவானை தியானம் பண்ணிட்டு இந்த ஸ்தோத்திரத்தை சொல்கிறார் ஜயஸ்வ கோவிந்த ஜெகந்நிவாசா ஜயோஸ்துனஹா கேசவதே பிரசாதாத் जनार्दनालिंतरस्था उधर्तुमरह से नघ प्रभाचरी दारुण दर्शन प्रभो वरेण्य वैकुंठवराह विष्णो नारायणशेष महेशरेश प्रयाताजय पदनाभ उपेन्द्रोगिन्न मधुकीटभ विष्णनताच्युत वासुदेव श्रीशांगचक्रांबुजखपाणे देवेश्वर ரஸ்ஸஸ்வேராட்சசே ம்ிதம் நம்சக் பிராதித்தும் நஷாச்சரோம்தரணீர் நஷாச்சராயம் திராந்தோர்மா முக்கியம் அப்டீன பிதற்கள் பகவானை தியானம் பண்ணிண்டு ஸ்தோத்திரம் பண்ணுற அப்படி இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணின மாத்திரத்திலேயே பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இத்தம் ஸ்துதா ச பித்திரு துஷ்டஸ்ததா விதிருதூக்கர திவ்யமூர்த்தி கோகா முகே பிதனம் சலிலே நிமக்னம் தேவோ ததர்ஷிரசாத்திலாம்வக்தம் அப்படி அந்த கோகாங்கன நதியிலிருந்தே பகவான் வராகமாக ஆவிர் அந்த நதியில் வராக ரூபமாக பகவான் ஆவிர் பவிச்ச பெரிய கல்லை மேலே வச்சுண்டு அப்படி பெரிய அவதாரமாக எடுத்த சிரசாத சிலாம் வகந்தம் ததர்ஷா பெரிய கல்லை வச்சுருக்கேன் வச்சுட்டு அப்படி வராக ரூபமாக அவதாரம் பண்ணின பகவானை பார்த்த உடனே பிற்கெல்லாம் ஹாஹா விஷ்ணு ஜனார்தனா கோவிந்தா மாதவான் அழுதா கண்ணால் ஜலம் விட்டு அழுதா பித்திருக்கள் அப்படி அழுற பித்திருக்களை பார்த்த உடனே பகவானுக்கு ரொம்ப பிரேம வந்து கொடுத்தோம் பித்திருக்கள் இடத்துல பித்ருநாதாய்ச்ச விபுகோ உஜகார சிலாத்தலாத் அப்படி கல்லு இடுக்குகளில் ஒளிஞ்சின்னு இருக்கிற பித்தர்க்களை கரையேறும்படியாக செய்தார் பகவான் வராக அவதாரம் பண்ணி அப்படி அத்தனை பித்தற்களையும் மீட்டு भगवान வராக அவதாரம் பண்ணினதை பார்த்த மாத்திரத்திலேயே அங்கே உள்ள ராட்சஸர்கள் தைத்தியர்கள் அத்தனை பேரும் துண்டக்கானும் துணியக்கானன்னு விழுந்து ஓடி போயிட்டா அங்கிருந்து उन्नो விசித்திரமாக இன்னும் ஜலத்திலிருந்து ஆவிர் பவிக்கிறதுன்னு பார்த்து பயந்து போய் எல்லோருமாக ஓடி போயிட்டா அந்த இடத்துலேருந்து அப்படி பித்தர்க்களை மீட்டார் ஜலத்திலிருந்து அப்படி பித்திருக்கள் எல்லோரும் அழுதுண்டு நமஸ்காரம் பண்ணின அந்த சந்தர்ப்பத்தில் மகரிஷிகள் அங்கே வந்து சேர்ந்த மகரிஷிகளும் வராக ரூபம் எடுத்து பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு பித்திருக்கள் எல்லோருமாக அழறதை பார்த்துட்டும் ரிஷிகள்லாம் சொன்ன இத்தனை பித்திருக்களையும் காப்பாற்றுறதுக்கு பகவான் விஷ்ணுவான உங்களை தவிர வேறு யாராலேயும் முடியாது நீங்கள்தான் பித்தர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும் பித்தர்களுக்கு என்ன பண்ணினால் சந்தோஷம் வரும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள்தான் பித்தர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான ஓர் அனுஷ்டானத்தை நீங்கள் செய்யணும்னு ரிஷிகல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டார் உடனே பகவான் அந்த கோகாங்கர நதியிலேயே ஸ்நானம் பண்ணிவிட்டு அன்னைக்கு அமாவாஸ்யா புண்ணியகால் அந்த அமாவாஸ்யா தினத்தில் பிதற்களை உத்தேசித்து தர்ப்பணம் பண்ணிவிட்டு இந்த தரிசஸ்ராத்தத்தை பகவான் பண்ணினார் அப்படின்னு அந்த புராணம் காட்டுறது இந்த ஸ்ராத்தம் ஸ்ராத்தாங்க தர்ப்பணம்னு ரெண்டு இந்த ஸ்ராத்தம் ஸ்ராத்தாங்க தர்ப்பணம் இது ரெண்டும் எப்போ பண்ணணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது தரிசே திலோதகம் பூர்வம் பஷாத்தியான் மகாலயே பிரத்யப்தேது கிருத்தேஸ்ராத்தே பரேஹனி திலோதகம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதாவது நாம் அமாவாஸ்யா அன்னிக்கு பண்ணக்கூடிய ஸ்ராத்தம் தரிசஸ்ராத்தம்னு பேர் தரிசம் அப்படின்னா காலத்தை குறிக்கிறது அமாவா அதாவது அமாவாஸ்யான்னு ஒரு பேர் தரிசம்னு ஒரு பேர் இந்த ரெண்டு பேருக்குள்ளே என்ன வித்தியாசம்னா தரிசம் அப்படின்னா காலத்தை சொல்கிறது அமாவாஸ்யான்னு தேவத்தையே சொல்கிறது அதுதான் தரிசஸ்ராத்தம்னு சொல்லணும் அந்த அன்றைக்கி பண்ணக்கூடிய தர்ப்பணத்தில் சங்கல்பத்தில் அமாவாசியா சிராத்தம்னு சொல்லப்படாது தரிசஸ்ராத்தம் தில தர்ப்பண ரூபேன கரிஷே அப்படின்னு தான் சங்கல்பம் பண்ணுறோம் ஏன்னா தரிசம்னா அந்த காலத்தை குறிக்கிறது அதே தான் பூர்ணிமா பௌர்ணமின்னு ரெண்டு பூர்ணிமா அப்படின்னா காலத்தை குறிக்கிறது பௌர்ணமாசி அப்படின்னா தேவத்தையே குறிக்கிறது அதுதான் ஸ்ராவண்யாம் பூர்ணிமாயாம் அப்படின்னு தான் நாம் ஆவணி ஆவட்டத்தில் சங்கல்பம் சொல்லுவோம் ஸ்ராவண்யாம் பூர்ணிமாயாம் அத்தியாய உபாகர்ம கரிஷேன்னு சங்கல்பம் பண்ணுறோம்னா பூர்ணிமா அப்படின்னா காலத்தை குறிக்கிறது பௌர்ணமாசியா அப்படின்னா அந்த தேவதையை குறிக்கிறது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது அப்படியே இந்த தரிசஸ்ராத்தம் மகாலயசிராதம் வருஷா வருஷம் நாம் பண்ணக்கூடிய தாயார் தகப்பனாருக்கு செய்யக்கூடியதான சிராத்தம் இது மூணுலேயும் சிராதாங்க தர்ப்பணம் எப்போ பண்ணணும் அப்படிங்கிறத நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்